நற்றினையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் எந்த ஒரு பிரிண்டிங் வேலையிலையும் கடைபிடிக்கிற பழக்கம் என்னன்னா தகவல் ஏடுங்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதை பத்தின நிகழ்ச்சி நிரல் கொண்ட இன்விடேஷன் கார்டு இல்லாட்டி நோட்டீஸு பார்த்துருப்போம் கரெக்டா அதைத்தான் நாம தகவல் ஏடு இல்லாட்டி தகவல் புத்தகம்னு சொல்றோம் அதே போலத்தான் நம்ம அஞ்சல் தலையோட பிரிண்டிங் ப்ராசஸ்லயும் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷருங்கிறது இருக்கு அதை பத்திதான் தான் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில இந்த வாரம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் தகவல்குள்ள போலமா அஞ்சல் தலையோட இன்ஃபர்மேஷன் ப்ரோஷருங்கிறது ஒரு ஸ்டாம்பை print செய்யும்போது அது கூட இதையும் பிரிண்ட் செய்வாங்க தகவல் ஏடுங்கிற இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் நாம் இதுவரை பேசி தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சல் தலைகளான சாதாரண அஞ்சல் தலைகள் நினைவு அஞ்சல் தலைகள் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் இராணுவ அஞ்சல் தலைகள் இராணுவ வரி அஞ்சல் தலைகள் இந்த எல்லா வகை அஞ்சல் தலைகளோடவும் வெளியிடுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க அப்ப எதோட எந்த அஞ்சல் தலையோட வெளியிடுவாங்க அப்படின்னா நினைவு அஞ்சல் தலைங்கிற கமமரேட்டிவ் போஸ்டேஜோட மட்டும்தான் வெளியிடுவாங்க இது ஏன்னா ரெகுலர் அஞ்சல் தலைகள் தொடர்ந்து பிரிண்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பெல்லாம் அளவு அதாவது குவான்டிட்டி கம்மியாகுதோ அப்போல்லாம் இதை பிரிண்ட் செய்வாங்க இது ஒரு ரெகுலர் பிரிண்டிங் process, முடிவே இல்லாதது அதனால் புரோஷர் பிரிண்ட் செய்யறது முடியாத காரியம் மற்ற ஓவர் பிரிண்ட் அஞ்சல் திளைகள் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் செஞ்சு வெளியிட்ட ஒரு அஞ்சல் தலை மேலே வார்டாக் இல்லாட்டி ஸ்பெசிமென் இல்லாட்டி ரெஃப்யூஜி ரிலீஃப்ட்டு சீலை பதிவு செஞ்சு வெளியிடறதுனால அந்த வகை அஞ்சல் திளைகளோட கூடவும் புரோஷர் வந்து பிரிண்ட் செய்ய முடியாது மேலும் இந்த மாதிரி டீல வச்சு எவ்வளவு அஞ்சல் திளைகள் வெளியிட போகிறாங்கன்னு தெரியாது ஸோ ரெண்டு வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஒன்று ரெகுலர் அஞ்சல் தலையில் ரொம்ப பெரிய குவான்டிட்டியில் பிரிண்ட் செய்கிறாங்க அடுத்து ஓவர் பிரிண்ட் அஞ்சல் திழையில் பார்த்தோம்னா எவ்வளவு குவான்டிட்டினே தெரியாது அதனால் இந்த வகை அஞ்சல் தலைகளோட ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் பிரிண்ட் செஞ்சு வெளியிடறது முடியாத காரியம் அதும் இல்லாமல் அவசியமும் இருக்காது ஆனால் நினைவு அஞ்சல் தலைகள் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படிப்பட்டதில்லை அந்த வகை அஞ்சல் தலைகள் பிரிண்ட் செய்ய ஆரம்பிக்கும் போதே அதோட குவான்டிட்டியை முடிவு செஞ்சிருவாங்க மேலும் நினைவு அஞ்சல் தலைகள் ஒரு முறைக்கு மேலே இன்னொரு முறை பிரிண்ட் செய்யவே மாட்டாங்க இப்படிப்பட்ட காரணங்களனால அஞ்சல் தலை இன்ஃபர்மேஷன் புரோஷர் நினைவு அஞ்சல் தலைகளோட பிரிண்ட் செஞ்சு வெளியிடுறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க இது உலகத்தில் இருக்கிற அஞ்சல் துறைகள் எல்லாமே இதை ஃபாலோ அப் செய்யறாங்க அடுத்தது அஞ்சல் தலை இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர்ல எந்த மாதிரியான தகவல்கள் இருக்கும் அத தெரிஞ்சுக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஞ்சல் துளை இன்ஃபர்மேஷன் ப்ரோஷருங்கிறது நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன்கள் பிரிண்ட் செஞ்சு வெளியிடற நிகழ்ச்சி நிறைய சொன்னேன் இல்லையா ஸோ நிகழ்ச்சி நிரலில் எந்த மாதிரியான தகவல்கள் இருக்குமோ அதே மாதிரி அஞ்சல் தலை தகவல் ஏட்லேயும் தகவல்கள் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு விஷயங்களை எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஒரு நிகழ்ச்சி நிரலில் துவக்கு வரை யார் யார் பேச போகிறாங்க தலைமை வரை யார் பேச போகிறாங்க நன்றிய வரை யார் பேச போகிறாங்க அப்புறம் அது சம்பந்தமான நேரங்கள் இதெல்லாமே இருக்கும் அதே போல தான் அஞ்சல் தலை தகவல் எட்லையும் தகவல்கள் இருக்கும் ஆனால் துவக்க உரை தலைமையுறை நன்றியுரைன்ட்டு இருக்காது அதுக்கு பதிலாக அஞ்சல் தலை எதை பற்றினது அது பற்றின விரிவான விளக்கம் அஞ்சல் தலையோட பிரிண்ட் செஞ்ச குவான்டிட்டி எவ்வளவு எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் செஞ்சாங்க அஞ்சல் தலைகள் இந்த எங்கையெல்லாம் கிடைக்கும் அஞ்சல் தலையில் பிரிண்ட் செஞ்ச இமேஜோட சைஸு இந்த மாதிரி தகவல்கள்லாம் அதில் இருக்கும் ஒவ்வொரு நினைவு அஞ்சல் துளைகளோட இன்ஃபர்மேஷன் ப்ரோஷரும் நம்மளோட இருந்துச்சுன்னா தொண்ணூறு தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மேலும் பத்து தகவல்கள் நாம் அந்த அஞ்சல் தொலை வெளியிட என்ன காரணம் மற்ற எந்தெந்த நாடுகள் அந்த அஞ்சல் தொலை சம்பந்தமான என்னென்ன வெளியிட்டிருக்காங்கிற தகவல்களை நாம் அலசி தெரிஞ்சிக்கணும் அப்படி நாம தெரிஞ்சுக்கும் போது நாம ஒரு அஞ்சல் தலை மூலமா முக்கியமான அரிதான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் ஒரு அஞ்சல் தலைய நாம அறிவு களஞ்சியம்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த அறிவு களஞ்சியமான அஞ்சல் தலை பத்தின மேலும் பல தகவல்களோடு நம்ம அஞ்சல் தலை பயணத்தை மேலும் தொடர்வோம் நன்றி